னூரு صلى الله على سيدنا محمد وعلى آله واصحابه وسلم تصليما كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم سنزيل والفرخان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهد الله أنه لا إله إلا هو والملاؤكه تقول العلم قائما بالقسم لا اله الا هو العزيز الحكيم وقال رسول الله صلى الله عليه وسلم اقرب الناس من درجه النبوه اهل العلم والجهاد وقال احمد بن حنبل رحمه الله ما المحبره الى المقبره وقال ايضا ஆனா அக்கொழுக்குள் இல்ம இள உதுசீழல் கபர கண்ணியத்திற்குரிய பெருமதிப்புக்குரிய மேலான உலமா பெருமக்களே மற்றும் எங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஒலமாக்களே பெரியார்களே கனவான்களே சகோதரர்களே மிக புனிதமான சந்தோஷமான ஒரு தினத்திலே நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம் உலகத்தில் எத்தனையோ நிகழ்வுகளும் மஜிசுகளும் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கின்றன இந்த மதிலிசுகளில் நிகழ்வுகளில் அல்லாஹுக்கும் மிக விருப்பமான ஒரு மஜிலிஸ் இருக்கின்றது என்றால் அல்லாஹுடைய பெயரை முழு உலகம் பூரா பறக்கக்கூடிய அல்லாஹுடைய கட்டளைகளை சட்டத்திட்டங்களை முழு உலக மக்களுக்கும் எடுத்து உரைக்கக்கூடிய ஒலமாக்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு சபை ஒரு மதிலிஸ் என்று சொன்னால் அது இந்த மஜ்ரிஸ் மிகையாகாது மேலான பெரியார் தலை சகோர்களே முழு உலகம் பூராவும் அல்லாஹுடைய அடியார்களுக்கு அல்லாஹுடைய வல்லமைகளை அவனுடைய பிதரப்புகளை அவனுடைய கட்டளைகளையும் சட்டத்திட்டங்களையும் எடுத்து ஏம்புவதற்காக வேண்டி உலகத்துடைய பல பாகங்கள்ல அல்லாஹூல அல்லாஹுடைய சில அடியார்கள் தயாராகிக் கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களில் இங்கேயும் என்று சில உலமாக்கள் நமக்கு முன்னால் ஏதோ வெளியாகிக் கொண்டிருக்கின்றார்கள் முழு உலக மக்களுக்கும் அல்லாஹுடைய ஏகத்துவத்தை அவனுடைய கத்தளைகளை விளங்க வைப்பதற்காக ேயே இந்த நேரத்தில் நாம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது மேலான பெரியார்களே கணவான்களே சகோதர்களே உலகத்தில் எத்தனையோ செல்வங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த அனைத்து செல்வங்களில் அழியாத செல்வம் ஒன்று இருக்கின்றது என்றால் அது கல்வியுடைய செல்வம் மற்ற அனைத்து செல்வங்களும் காலப்போக்கில் அழிந்துவிடும் முடிந்துவிடும் ஆனால் கல்வியினுடைய செல்வம் அவை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த கல்வி யாருடன் சேருமோ அவர்களுக்கு சிறப்பு சென்று கொண்டே இருக்கும் அந்த கல்வியுடைய செல்வத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வம் தான் குரானுடைய கல்வி ஏனென்றால் நவீன காலத்துல இந்த கல்விக்கு எத்தனையோ கிளைகள் இதற்கு எத்தனையோ கிளைகள் உருவாகி இதைகள் வளர்ந்து கொண்டே செல்கின்றன ஆனால் இந்த அனைத்து கிளைகளின் அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு செல்வம் என்றால் கல்வி அல்லாஹருடைய கல்வி குரானுடைய கல்வி இந்த குரானுடைய சிறப்பை இணைந்துவிடுமோ அதற்க சிறப்பை வைத்திருக்கின்றான் அந்த குரான் எதனுடன் சேருமோ அதற்கு அல்லா உயர்வை கொண்டு வந்து கொடுத்தவர் அலே சலாத்துலாம் அவர்கள் தான் மலத்துமார்களுடைய தலைவராக இருக்கின்றார்கள் ஒரு ஆண்டு கொண்டு வந்து இறக்கப்பட்டது முகமது சல்லல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களாக இருக்கின்றார்கள் கொரான் இறக்கப்பட்ட மொழி அரேபிய மொழி உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளில் மிக சிறந்த மொழி சுவர்க்கத்திலே பேசப்படக்கூடிய மொழி கதிலே கேள்விகளுக்கு கேட்கப்படக்கூடிய மொழி என்றால் அரேபிய மொழி அந்த கொரான் அரபி பாஷையில் இருந்ததன் அந்த பாஷைக்கும் சிறப்பு இருக்கின்றது இந்த குரான் இறக்கப்பட்ட உம்மத்தினர் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய உம்மத் அவர்களை பற்றி ஹைருல் உம்மா சிறந்த உம்மத் என்று அல்லாஹுபே குரானில குறிப்பிட்டிருக்கின்றான் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே ஆக இந்த குரான் யாரு யாருடன் இணைக்கின்றதோ சேருகின்றதோ அந்த குரானின் பதக்கத்தின் காரணமாக அவர்களுக்கு அவைகளுக்கு சிறப்பு சென்று கொண்டே இருக்கின்றது அந்த குரானுடைய கல்வியை கற்கக்கூடிய அந்த குரானுடைய வகையுடைய செல்வத்தை கற்கக்கூடிய ஒரு சபையிலே ஒரு மஜிசரை நாம் எல்லாம் அமர்ந்து இருக்ககின்றோம் ஏதான பெரியார்களே கணவான்களே சகோர்களே இந்த கல்வி செல்வி செல்வத்திற்கு அல்லா எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்தை கண்ணியத்தை வைத்திருக்கின்றான் என்றால் உலகத்தில் முத முதல்ல முகமது சல்லாஹூ அலே வசல்லாம் அவர்களுக்கு நுபூவத் கொடுப்பதற்காக அவர்களை நபியாக அனுப்புவதற்காக நபி அவர்கள் வணக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையில முத முதல்ல ஜிப்ரீன் அலே சலாத்து அவர்கள் வந்து நபி அவர்களுக்கு நுபூவத்தை கொடுப்பதற்காக வேண்டி முதலாவது அல்லாஹுவா இறக்கப்பட்ட ஆயத் என்ற ஆயத்தும் இந்த கல்வியுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான் முதலாவது இறக்கப்பட்ட ஆயத் முகமதி நீங்கள் ஓதுங்கள் முகமதை நீங்கள் படியுங்கள் முதலாவது மீண்டும் அல்லாஹ் என்று குறிப்பிடுகின்ற இரண்டாவது எட்டி வையுங்கள் என்ற கருத்துப்படி முதலாவது அல்லாஹு இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பமே என்ற வார்த்தையை கொண்டு அல்லா ஆரம்ப கட்டமாகறையாகூன் களம் அதிலேயும் இந்த கல்விக்காக வேண்டி சாதனங்கள் அந்த பொருட்களை மையமாக வைத்து அதன் மூலம் அல்லா சத்தியம் செய்து குறிப்பிடுகின்றான் நூல் அல்லாஹுக்கு மாணகுவ தாரா பேனையை கொண்டும் அந்த பேனையால் எழுதக்கூடிய எழுத்துக்களின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஏன் அந்த அளவுக்கு அல்லாஹு விட இந்த ஆன்மீக கல்விக்கு முக்கியம் இருப்பதன் காரணமாக அவர்களை அனைத்து மலக்குமார்களுக்கு மத்தியில் கங்கியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த செல்வம் என்ன அவர்களுக்கு கொடுத்த பாக்கியம் என்ன கல்வியினுடைய பாத்தியத்தை தான் கொடுக்கின்றான் கூறுகின்றான் லாம் அவர்களுக்கு அனைத்து வஸ்துக்களுடைய பெயர்களை அல்லா சொல்லிக் கொடுத்து அந்த வஸ்துக்களை மலக்குமார்களுக்கு முன்னால் போட்டு அந்த வஸ்துக்களை மலக்குமார்களுக்கு முன்னால் போட்டு அவைகளுடைய பெயர்களை அறிவிக்கும்படி அல்லாஹ் கூறுகின்றான் மலக்குமார்களால் அறிவிக்க முடியாத கட்டத்தில் அல்லா கூறுகின்றான் இந்த வஸ்துக்களுடைய பெயர்களை நீங்க அறிவித்து விடுங்கள் அவர்கள் மாணவர்கள் அவர்களை அவர்களை அல்லா முதல் கோடிக்கணக்கான அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டிய தேர்ந்தெடுக்க செல்வம் தான் இந்த கல்வியினுடைய செல்வம் அதனால் தான் முகமது சல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் தங்களை பற்றி கூறக்கூடிய வேலையில் இன்னமா உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டது ஆசிரியனாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் ஏன் கல்வி கற்றுக் கொடுப்பதில் அந்த அளவுக்கு சிறப்பு இருப்பதன் காரணமாகத்தான் முகமது சல்லாஹு வல்லம் அவர்கள் தன்னை அறிமுகம் செய்யக்கூடிய வேலையில் இன்னமா என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அல்ல இந்த ஆன்மீக கல்வியை கற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு வைத்திருக்கின்றான் என்றால் அல்லா தன்னுடைய பெயருடன் மலைக்குமார்களுடைய பெயரை இணைத்து மூன்றாவது சட்டமாக உடமாக்கலை தான் இணைத்திருக்கின்றான் கூறுகின்றான் அல்லாஹ வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹுவும் கூறுகின்றான் அவனுடைய மாணவர்கள் மனசுமார்களும் கூறுகின்றார்கள் ஆன்மீக கல்வி கொடுக்கப்பட்ட வகையுடைய கல்வி கொடுக்கப்பட்ட உலமாக்களின் சாட்சி கூறுகின்றார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய பெயருடன் உலமாக்கலை இணைத்திருக்கின்றான் செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் தான் நபிமார்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று முகமது குறிப்பிட்டிருக்கிறார்கள் பெரியார்களே அன்பிற்குரிய தனவான்களே அவர்களே எந்த அளவிற்கு அல்லாஹுடைய மூலமாக பாக்கியங்களையும் செல்வத்தின் மூலமாக அல்ல செல்வாக்குகளின் மூலமாக அல்ல ஆட்சி அதிகாரங்களின் மூலமாக அல்ல இந்த உண்மையான கல்வியின் மூலமாக நாம் நினைக்கக்கூடியது அனைத்தையும் சாதித்துக் நமக்கு முன்னால் வாழ்ந்த பெரும் பெரும் வல்லுணர்கள் மாற்ற பேரறிஞர்கள் அவர்களுடைய கல்வியின் மூலமாக பெற்றார்கள் ஏலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவாங்கரே தகவல்களே எந்த அளவுக்கு இந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் இருக்க ஆனால் இன்று நம்முடைய சமூகத்தில் இந்த கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்பதைத்தான் நான் பார்க்க வேண்டும் நம்முடைய நாட்டில் நூற்றுக்கும் அதிகமான மதுரசாக்கள் இருக்கின்றன நிலைமைகள் அந்த பொருளாதார விடயம் அந்த மாணவர்களுடைய நிலைமை வாழ்க்கை எந்த முறையிலே கழிந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் பார்த்தோம் என்றால் மேலான பெரியார்களே தனவான்களே சகோதரே ஒரு சில மதுரசாக்களில் நாம் பார்க்கலாம் ஒரு வகையில் சவுளிப்படக்கூடிய விடயம் சாதாரணமான சிறுவர்கள் அவர்கள் தூக்கி வீடு வீடாக செல்கின்ற பத்து ரூபாயை சேர்த்து கொண்டு வந்து சமூகத்திலே மனிதர்களுக்கு மத்தியிலே இதனுடைய தரம் குறைந்து கொண்டே செல்கின்றது வளர்த்து கொண்டே செல்கின்றது சிறிய பணம் அல்ல அதற்கு முதலாவது எடுக்கும் போது என்ற பெயரில் லஞ்சம் எடுக்கின்றார்கள் ஏதாவது விரும்பி கொடுங்க அவர்களை சாதாரணமான கொழும்பில் உள்ள பெரிய கொடை சாதாரணமான கொடைகள் ஒருவரை சேர்க்க சென்றாலும் அங்கேஷன் நாற்பதாயிரம் ஐம்பதனாயிரம் கேட்கின்றார்கள் ஒவ்வொருக்கு நாலாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் இந்த அதை நடத்தூடிய பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்குரிய உண்மையான காரணம் என்ன இந்த கல்வியினுடைய மகத்துவம் நம்முடைய உள்ளத்தில் வரல கல்வியின் மூலமாக ஒருவன் சட்டத்தை பெறுகின்றான் அவனுக்கு பதவி கிடைக்கின்றது அவருடைய நிலை அல்லாஹுக்குத்தான் தெரியும் ஆனால் வீனுடையவர்கள் கல்வியை கற்கக்கூடியவர்கள் உலகத்தில் அவர்கள் இல்லாவிட்டால் ஒரு சபையில யாரும் அவரை கேட்க மாட்டார்கள் நபியவர்கள் சொன்னார்கள் அவர் இல்லாவிட்டால் யாரும் அவரை பற்றி கேட்கப்பட மாட்டார்கள் அவர் அமர்ந்து விட்டாலும் அவரை யாரும் எடுத்து பார்க்க மாட்டார்கள் அவர் நடந்து செல்லும் பொழுது மக்கள் அவரின் செய்யவும் மாட்டார்கள் ஆனால் நபியவர்கள் சொன்னார்கள் கூபா அவருக்குத்தான் கோபனம் உண்டாவதாக அவருக்குத்தான் நன்மாராயம் உண்டாவதாக அவருடைய அந்தஸ்தை நபியவர்களும் சகாபாக்களும் விளங்கி வைத்திருந்ததன் காரணமாக இந்த தீனுடைய கல்விக்கு அவர்கள் எவ்வளவு பெரிய கஷ்டங்களை சிரமங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் அவர்களுடைய கருத்திரத்தை பார்த்தால் விளங்கலாம் ஏதான பெரியார்களே கனவான்களே தகவல்களே இன்று ஏதோ அலகமது இல்லா மதரசாக்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஓரளவு ரொம்ப சந்தோஷத்துடன் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு உணவுக்கு கஷ்டம் இல்லை தேநீருக்கு கஷ்டம் இல்லை உறங்குவதற்கு இடமுடைய கஷ்டம் இல்லை இரவிலே காட்டுடைய வசதிக்கோ ஒளியிற்கோ கஷ்டம் இல்லை வெளிச்சத்திற்கோ கஷ்டம் இல்லை எவ்வளவோ பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் அவர்கள் விலக்கு பட்ட வைப்பதற்கு எண்ணெய் இல்லாததன் காரணமாக பெரிய மாளிகையிலே சிக்யூரிட்டி செய்து கொண்டிருக்கின்றார் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றே இருக்கும் அவர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்னை வாங்குவதற்கு கூட அவர்கள் வசதி இல்லை அவர்களுடைய மிக முக்கியமான மாணவர் அவர் சிறிய வயதில் இருந்த வேலையிலேயே அவருடைய தந்தை இறந்து விட்டார்கள் ஆறில் ஒரு பகுதி ஒரு நாளைக்கு ஒரு கிடைக்கும் அந்த கூலியை எடுத்துக்கொண்டு அவர்கள் அவர்கள் கூற சென்றார்கள் காலிலே அணியக்கூடிய செருப்பை ஒருவனிடம் அதாவது அவனிடம் ஒருவனிடம் அடகு வைத்து அவரிடத்தில் ரொட்டியை வாங்கி என்னுடைய கசியை போக்கியிருக்கின்றேன் என்று இமாம் அகமது கூறியிருக்கின்றார்கள் மாணவர்கள் அவர்களுடைய சபையில நிறைய தேர்ச்சி பெற்ற உலமாக்கல் அவர்களுடைய பாட அறையில் அமரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தா அது அதை விடுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை அந்த சந்தர்ப்பத்தை நலுவ விடுவதற்கு விருப்பம் இல்லை அதனால சிலர்கள் அதாவது சமைக்கப்படாத சட்ட வீலையும் காப்பு புனிதமான கழுதியை கற்றிருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு அவர்களை குறிப்பிடுகின்ற ஒன்றுமே இல்ல அதனால என்னுடைய கதவை விட்டுத்தான் நான் ஆரம்பத்தில் சிறிய வயதில் என்னுடைய கல்வியை கற்றேன் என்று இமாமுல் மதீனா இமாம் மாலிக் ரஹ் குறிப்பிடுகின்றார்கள் இமாம் இமாம் குறிப்பிடுகின்றார்கள் ஆரம்ப காலத்தில் எனக்குழுது வாங்குவதற்கு கூட இடத்திற்கு சென்று அங்கே எழுதப்பட்டிருக்கக்கூடிய பேப்பர்களை எடுத்து அதனுடைய மறுபக்கத்தில் நான் அடிசை எழுதி வந்தேன் என்று கூறுவார்கள் அந்த அளவுக்கு ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் அல்லாமா அப்துல் பத்தா அபு குப்தா மத்தத்தில் உங்கள் ஆடு அவர்கள் தன்னுடைய ஒரு கிதாப ஒரு பெரிய மனிதனுடைய தருத்திரத்தை எடுத்து சென்றார்கள் இமாம் அகமது ரஹத்து அருகே அவர்களுடைய மாணவர் என்று சொல்லக்கூடியவர்கள் இமாம் அகமது பூன் ஹம்பல் ரஹமத்து அருகே அவர்களுடைய மாணவர் அவர்கள் வாழ்ந்த ஊரு இஸ்மை இமாம் அகமது பூன் ஹம்பல் வாழ்ந்தது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இஸ்பைனில் நடந்து செல்லார்கள் நடந்து சென்றே நுழையும் போது எனக்கு செய்தி கிடைக்கின்றது அவர்கள் வீட்டிலே சிறை வாசம் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பெரிய இந்த குரான் நமக்கு முன்னால் என்ற பெரிய ஒரு சர்ச்சை இமாம் ஏற்பட்டிருந்தது அவர்கள் உறுதியாக இருந்ததன் காரணமாக அவர்கள் அடைக்கப்படுகின்றார்கள் இந்த சொல்லக்கூடிய மாணவர் கேள்விப்படுகின்றார் இமாம் அகமது அவர்கள் வீட்டிலே திரைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறை பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடுமையான சில சந்தேகங்களை கேட்டு தீர்த்ததற்கு பின்னால் கேட்டார்கள் இமாம் அகமதை நான் சந்திக்க வேண்டும் அப்பொழுது சொன்னார்கள் அகமதை அறியாதவர்கள் இந்த நாட்டில் யாருமே இருக்க முடியாது அவருடைய அங்கிருந்து நடந்த வந்து உங்களிடம் படிக்க வேண்டும் என்றுதான் நான் வந்தேன் என்று சொல்லி ரகமத்து சொன்ன வேலையில் இமாம் ரகமத்துள்ள சொன்னார்கள் மகனே நீங்க வந்திருக்கிறீங்க உண்மையான ஆசையோடு விருப்பத்தோடு எனக்கும் ஆசை இருக்கின்றது உங்களை போன்ற மாணவர்களுக்கு படித்து தரணும் ஆனால் நிலைமை உங்களுக்கு தெரியும் நான் சோதிக்கப்பட்டிருக்கின்றேன் நான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றேன் குறிப்பிட்ட சில நபர்களை தவிர இது யாரையும் என்னுடைய வீட்டுக்குள்ளே எடுக்கக்கூடாது என்று எனக்கு உத்தரவு பேசி வைக்கப்பட்டிருக்கின்றது தூரத்திலிருந்து நீங்கள் வந்ததன் காரணமாக முடியுமா உங்களுக்கும் ஹதீசை படித்து தருவேன் என்று சொன்ன வேலையில் அந்த தத்தையுடன் மிக கூறு போகும்டியை எ ஒரு பழைய துணியை கட்டிக்கொண்டு வீட்டுக்கு முன்னால் நின்று கொண்டு சப்தம் போடுவேன் காலத்தில் பிச்சை வாங்குவதற்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை இது கூறுவேன் வந்து கொஞ்சம் ஏதோ கணக்கை பெறுவதை சொல் ஒரு ஹதீஸ் இரண்டு ஹதீஸ் மூணு ஹதீஸ் என்று எனக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னா இமாம் அகமதின் மூலமாக நான் மூன்று லட்சம் ஹதீஸ்களை தெரிந்து கொண்டேன் என்று குறிப்பிடுவார்கள் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே யார் இவரை நிலையிலே அடைத்தாரோ அந்த அதிகாரி இறந்ததற்கு பின்னால இமாம் அகமது மீண்டும் வெளியிலே வந்துவிடுகின்றார்கள் அவர்களுடைய சபையில ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய வேலையில அந்த மாணவர்களை பார்த்து இமாம் அகமது சொல்லுவாங்க நீங்க உண்மையான மார்க்க பற்று உள்ள கல்வியில பேச்சு உள்ள கல்வியில ஆசை தாசம் ஒரு மாணவனை பார்க்கணும் என்றா இந்த சட்டியை பார்த்துக்கோங்க இவர மாதிரி ஒரு என்னுடைய வாழ்க்கையில கண்டதில்லை நோய் படுகின்ற செய்தியை கேட்டு இமாம் அகமது அங்கே செல்கின்றார்கள் இமாம் அகமதுடன் சேர்ந்து மாணவர்களும் அந்த காலத்தில் உள்ள அறிவாளிகளும் செல்கின்றார்கள் அந்த ஆச்சரியம் நம்முடைய தங்கியிருக்கக்கூடிய இவருக்கு இமாம் அகமது நோய் விசாரிக்க வருகின்றார்களா என்று எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கின்றார்கள் பின்னாலும் மனைவி என்னுடைய குடும்பத்திற்கு மத்தியில் இருந்தாலும் எனக்குலக மக்களுக்கு எ காட்டம்முடையசித்தி பெற்றியோம் அவர்களுடைய பெயர் அவர்கள் தன்னுடைய இருபதாவது வயது ஆரம்பித்து தொடர்ந்து நாற்பத்தி வருடம் பிரயாணம் செய்து தன்னுடைய ஊருக்கு திரும்பி வருகின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் திரும்பி வந்த வேலையில் என்னுடைய கிட்டாபுகளை சுமந்து வந்த ஒட்டகம் மாத்திரம் ஒத்தகம் மாத்திரம் நாற்பது ஒட்டகைகள் என்னுடைய வந்தேன் நான் ஆயிரத்தி பாடம் படித்திருக்கின்றேன் அவர்களிடம் கேட்ட ஹஜீஸ்களை எழுதி எழுதி அதை பாதுகாத்து அதை சாக்குகள் கோழிகள் போட்டு கட்டி அதை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்னிடம் தற்போது ஐயாயிரம் சாக்குகள் இருக்கின்றது என்று அல்லாமா அபு அப்துல்லா மந்தார் குறிப்பிடுகின்றார்கள் அறுபத்தி ஐந்தாவது வயதில தான் வீட்டுக்கு திரும்பி வருகின்றார் அதற்கு பின்னால திருமணம் முடித்து அவர்களுக்கு குழந்தையும் கிடைத்ததாக தரித்திரத்தில் கூறப்பட்டிருக்கின்றது பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதர்களே இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் பெரிய ஒரு இமாமாக இருக்கின்றீர்கள் முஸ்லிங்களுடைய இமாமாக இருக்கின்றீர்கள் இந்த சந்தர்ப்பத்திலுமா இந்த வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு சொன்னார்கள் என்னுடன் சொல் தெரிந்து கொள்வதற்காக பிராணம் செய்திருக்கின்ற மாத காலமாக இரவு பகலாக பிரயாணம் செய்து மதீனாவில் இருந்து சென்ற தடுத்தங்கள் பெ அந்த அளவுக்கு இந்த கல்வியை பாதுகாப்பதற்காக இந்த கல்வியை உலக மக்கள் அனைவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக வந்து அவர்கள் அவ்வளவு பெரிய தியாகங்களை செய்து காலம்ரைக்கும் இந்த கல்வி சேர்ந்திருக்கின்றது ஆனால் இன்று நாம் பார்க்கலாம் இந்த கல்விக்காக வேண்டிய எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது மாசமாக லோகிக கல்வி உலக கல்வி அதை நாம் படிக்க கூடாது என்று சொல்லவில்லை தாராளமாக படிக்கலாம் ஆண்களுக்கும் படிப்பதற்கு சில முறைகள் ஆண்களுக்கும் படிப்பதற்கு சில வரையறைகள் அதே மாதிரி பெண்களுக்கும் இருக்கின்றன மேலான பெரியார்களே கணவான்களே சகோக்களே ஆண்களை போன்று அனைத்து துறைகளையும் பெண்கள் படிக்க வேண்டும் என்ற நியதி கிடையாது பெண்களுக்கு பங்கு இல்ல நபிமார்கள் ஆண்கள் மாத்திரம் தான் பெண்களுக்கு பங்கு இல்லிபால ஆண்கள் மாத்திரம் தான் தீர்ப்பு கொடுப்பதில் பெண்களுக்கு பெண்களை விட ஆண்களை உயர்த்தி வைத்திருக்கின்றான் அதனால் ஆண்கள் படிக்கக்கூடிய அனைத்து துறைகளிலையும் பெண்கள் படிக்க வேண்டும் என்று இன்று அந்நியவர்கள் கூறிக்கொண்டிருப்பது இது இஸ்லாக்கிற்கு உகந்த ஒரு கொள்கை அல்ல படிக்கூடாது என்பதல்ல ஆண்களும் படிக்கலாம் பெண்களுக்கும் அனுமதி பல சந்தர்ப்பங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னதற்கு நபியவர்கள் ஒன்று பெண்களுக்கு விசேஷமாக ஒரு நேரத்தை ஒரு இடத்தை ஏற்படுத்தி மார்க்க விடயங்களை பெண்களுக்கு அதாவது எழுதக்கூடிய அதே பெண்மணியை நல்ல முறையில் இதை அழகான ஒரு சட்டதித்தம் இருக்குது அதற்குட்பட்டு சாராளமாக பெண்கள் படிக்கலாம் நம்முடைய சரித்திரத்தை நாம் மறந்துவிடக் கூடாது இஸ்லாமிய சரித்திரத்தில் பெரும் பெரும் சவிஞர்கள் பெண்களிலே இருந்திருக்கிறார்கள் பெரும் பெரும் முக்தி பெண்களிலே இருந்திருக்கின்றனர் தாற்கல் மகதி என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சி காலத்தில் உள்ள மகதி என்று சொல்லக்கூடிய அரசருடைய பெண்மணி அவளும் மிகப்பெரிய கவி புரியக்கூடிய பெரிய ஒரு கவிஞர் பெண்ணாக இருந்திருக்கின்றார் என்ற அளவுக்கு அவர்கள் தன்னுடைய பெண் ஆசிரியைகளை பற்றி தன்னுடைய பெண் ஆசிரியைகளை பற்றி கூறக்கூடிய வேலையில் இருபத்தி எண்பதற்கும் மேற்பட்ட பெண் ஆசிரியர்களிடம் நான் ஹதீசை படித்திருக்கின்றேன் என்று அல்லாமா இப்போது கூறியிருக்கிறார்கள் ஏன் தாயி அவர்களும் அதில் சாதாரணமானவர்கள் அல்ல நபியுடைய மனைவிமார்களில் மிகவும் மிக தேர்ச்சி பெற்ற ஒரு அறிவுள்ள பெண்மணிந்தா குறிப்பிடுவார்கள் மிக முக்கியமானவரால் அவர்கள் குறிப்பிடுவார்கள் எங்களுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும் என்று மூசா ஷாரி இறுதியில் ஆகும் அனுபவம் குறிப்பிடுவார்கள் மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே ஏன் நபி அவர்கள் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் என்னுடைய வகையினுடைய கல்வியின் பாதியை என்னுடைய நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கல்வியின் பாதியை என்னுடைய தெரிந்து கொள்ளுங்கள் மறுபாதியை ஆயிஷாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு அதற்காஹோ அண்ணா மார்க்க கல்வியில உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருந்தார்கள் ஆறு வயதில் நபி அவர்களே திருமணம் ஒன்பது வயதிலேயே அவர்கள் மூலமா அறிவிக்கப்பட்ட குறிப்பிடுகின்ற வயது எச்சாக இருக்கும் பொழுது நான் விளையாடி கொண்டிருந்தேன் நபி அவர்களுக்கு சூரா அமரில் உள்ள ஒரு ஆயத்து நபி அவர்களுக்கு இறங்கியதை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன் என்று அதற்கு ஐஷா கூறுகின்றார்கள் என்றால் எட்டு வயதுல நம்முடைய சிறுவர்கள் நம்முடைய சிறுமிகள் பார்த்து கூட ஓட முடியாது அவர்களால் அதற்கு ஐஷா இந்த ேன் என்று கூறுவார்கள் என்றால் அந்த அளவுக்கு அவர்கள் கல்வியில தேர்ச்சி பெற்றுத்தான் இருந்தார்கள் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே தஹாவி என்று பிரபலியமான ஒரு ஹதீஸ் கிதாபு போன்ற மதரசாக்கள் தௌரா ஹதீசர் அதுவும் ஓதி கொடுக்கப்படுகின்றது தகாவி என்று சொல்லக்கூடிய கிட்டாப் அந்த தகாவி கிதாபை கையால எழுதியது அவர்களுடைய மகள் எழுதினார்கள் வாப்பா வாயாளர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய மகள் தான் அந்த கிட்டாப தன்னுடைய கையால் எழுதியிருக்கின்றார்கள் இந்து உலகத்துல பல நூற்று கணக்கான அந்த கிதாப் ஓதி கொடுக்கப்படுகின்றது அதை எழுதியது தகாவி மகள்புலா இன்னும் ஒரு பிரித்தேகிறது அந்த கிட்டாபு போர்வை செய்யப்பட்டதற்குரிய காரணமே ஒரு வித்தியாசமான காரணம் ஒரு கிட்டாப் இருக்கின்றது அந்த கிதாபு கோர்வை செய்யப்பட்டதற்குரிய காரணமே ஒரு வித்தியாசமான காரணம் என்ற அந்த கிதாபை கோர்வை செய்வதற்குரிய காரணமே ஒரு பெண் அந்த பெண் மிகப்பெரிய முகத்திசாக இருந்தால் பெற்றாக இருந்த மறுமுனையில் அழகு சோன்களியாக இருந்தால் அந்த காலத்தில் உள்ள அரசர்கள் இளவரசர்கள் மன்னர்கள் செல்வந்தர்கள் உலமாக்கள் எல்லோருமே இந்த பெண்ணை பல ஆயிரக்கணக்கானவர்கள் தன்னுடைய விருப்பத்தை அந்த பெண்ணுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் இப்பொழுது அந்த பெண் பாருங்கள் எவ்வளவு விவேகமான பெண்மணி எவ்வளவு தேர்ச்சி உள்ள பெண்மணி அவள் பதில் எழுதுகின்றார் அனைவர்களுக்கும் யார் என்ன திருமணம் முடிக்க விரும்புகின்ற அவர்கள் எல்லோரும் அவர்கள் அந்த பெண் மனம் முடித்திருக்கின்றார் மேலான பெரியாரளே கனவாங்களே சகோர்களே இந்த அளவுக்கு நம்முடைய இஸ்லாமிய சரிக்கிற சில பெண்கள் பேர் பெற்றவர்கள் இல்லாமல் இல்லை இருக்கத்தான் செய்தார்கள் ஆனால் மார்க்கல பேணிகளோடு சரியா சென்ற வரையறைக்கு உட்பட்டு மார்க்கத்துடைய கச்சனைக்கு உட்பட்டு தான் கத்தார்களை தவிர இந்த காலத்தில் உள்ளவர்களே மாதிரி அல்ல மேலான பெரியார்களே கனவாங்களே சகோதர்களே இன்று நாம் பார்க்கலாம் நம்முடைய சிலர்கள் நம்முடைய சில பெண்கள் ஆண்களை பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய ார்கள்ருங்க வெளிநாடுகளுக்கு தட்டம் கனியாக பல வரிசை காலம் வெளிநாடுகள் கல்வியை கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் சாக இருந்தாலும் சரி தன்னுடைய கணவன் அல்லது மரமான ஆண் இல்லாமல் சரவான ஹஜ் செய்வதற்கு கூட மார்க்கடந்து வருட கணக்கில் ஒரு நூறு இருநூறு மைல் அல்ல பல ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து நம்முடைய எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் பல நாடுகள்ல எத்தனையோ வகை வகையான கல்விகளை மேலான பெரியாரளே கனவாங்களே சகோர்கள இதற்கு நாம் பதில் கூற வேண்டும் ஏதோ பெண்ணை பெற்றுவிட்டோம் என்று முடிந்து விடுவதை பெரிய ஒரு செல்வம் இதை பற்றி அல்லாஹேப்பான் ஆனால் இன்று நாம் பார்க்கலாம் நம்முடைய பெண்கள் இஸ்லாத்தை மார்க்க வைத்தது சரியாக்க வைத்தது அந்நியவர்கள் போட்ட திட்டத்தின் மூலமாக அந்த திட்டத்திற்கேற்ப அவர்கள் கல்வியை கத்ததன் காரணமாகத்தான் சமூகத்தில் தவறான குற்றமான விடயங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன அனுமதிக்கப்படாத முறையில் அவர்கள் தாராளமாக பெண்கள் கந்தி கற்கலாம் கற்றுக் கொள்ளலாம் உதாரணத்திற்கு வைத்திய துறை குழந்தை பேரி இதெல்லாம் நம்முடைய பெண்கள் படிக்க வேண்டும் ஏன் நம்முடைய பெண்கள் அந்நியவர்கள் போவதை விட இஸ்லாமிய பெண்கள் போய் அவர்களிடத்தில் தன்னுடைய நோய்களை காட்டிக்கொள்ளலாம் அதனால மகப்பேறு இது போன்ற சில தாராளண்கள் கற்க அனுமதிக்கப்பட்ட முறையில் அவள் கத்தவளாக மாறிவிட்டால் அவளுக்கு புனிதமானது பெண் அவள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவள் கண்ணியமானவள் அவளுடைய கற்பு பரிசுத்தமானது அவளுடைய மாதம் வெச்சம் இருக்கின்றது ஒரு பாதி படிக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் வீதமும் இருக்காது என்றால் மிகாது அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் வெட்டம் குறைந்து நமக்கு கொஞ்சம் பெண்கள் இதனால் ஏற்படக்கூடிய பாதத்திற்கு யார் காரணம் அந்த பெண்கள் பெற்ற பெற்றோர்களும் மிகப்பெரிய காரணமாக பெண்களுடைய விஷயத்தில் நவியவர்கள் எ அவர்களுடைய பெண்ணை விட மிக பயங்கரமான ஒரு சித்தனாவை நான் வெற்றி சென்றதே இல்ல பயங்கரமான வெற்றி செல்கின்றேன் சொன்னார்கள் நம்முடைய பெண்களில் ஒவ்வொரு வருடமும் வருடத்திற்கு பதினைந்து இலட்சம் கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பதினைந்து இலட்சம் கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன மேல் வகுப்புல படிக்கக்கூடிய மாணவிகளில் நான் எட்டு வீதமான மாணவிகள் திருமணத்திற்கு முன்னே தாய்மையை அடைந்து விடுகின்றார்கள் பிறந்த உடனேயே நூற்று கணக்கான குழந்தைகள் கொள்ளப்படுகின்றன இவ்வளவு பாலதூரமான விளைவுகளுக்கு காரணம் என்ன மார்க்கட்ட சரியாத்தல் போர்வையில் சென்றதன் காரணமாக மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதர்களே ஆனால் இந்த காலத்திலேயும் மார்க்கட்ட பேணி சரியாத்தேணி கச்சளை பேணி கருதி கட்டக்கூடிய பெண்களும் இல்லாமல் என்ற பெண்கள் அவர்கள் பாதுகாத்து அவர்கள் ஒதுங்கி தனியாக இருக்க வேண்டும் மீண்டும் திரும்பி வரக்கூடிய வேலையிலும் அவர்கள் தனியாக மகரமான துணையுடன் வர இந்த மாதிரியான கட்டுப்பாட்டுக்கு கீழால் பெண்கள் படிக்கலாம் இப்பொழுதும் ஒரு இடத்தில் ஈராக்கில் உள்ள ஒரு பெண்மணி ஈராக்கில் உள்ள ஒரு பெண்மணி செல்கின்ற முக்கியமான ஒரு திரையில் படிப்பதற்காக உதவிக்காக சகோதரனை மூடிக்கொண்டு அந்த இணைசிச்சியில் ஈராக்கிய பெண்மணி படித்திருக்கின்றார் உலகத்தில் இல்லாமல் அடிப்படையில் உதவியாளர்களும் விடயம் முடிந்துவிடாது அவர்களுக்கு வாப்பா என்று சொல்ல வேண்டும் சொல்லத்தான விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நம்முடைய அந்த உணவை உண்டு தான் அவர்கள் படிப்பார்கள் அதன் மூலமாக சம்பாதித்த பணத்தை பொறுத்து தான் அவர்களுக்கு நாங்கள் செலவழிப்போம் அந்த பணம் ஆகிவிட்டது என்று சொன்னால் அதை உண்ணக்கூடிய மாணவர்களும் தவறான விளைவுகளுக்கு தவறான பாவங்களை செய்வதற்கு அவர்கள் தூண்டப்பட்டு விடுவார்கள் அதனால் நம்முடைய தொழில் சுத்தமாக இருக்க வேண்டும் உடை சுத்தமாக இருக்க வேண்டும் உணவு சுத்தமாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் சுத்தமாக இருக்க வேண்டும் வீட்டுக்கு ஆளாக்க வேண்டும் மகன் பள்ளியில ஒன்பது மாதம் பத்து மாதம் மதரசால படிச்சிட்டு வீட்டுக்கு வருகின்றான் நாம் வீட்டுடைய சூழலை மாற்றாவிட்டால் அந்த சூழலில் இருந்து அவன் கெட்டு போய்விடுவான் அவனுக்கு நம்முடைய முழு சூழலை மாற்ற வேண்டும் நம்முடைய மகள் நம்முடைய மனைவியுடைய மற்ற மக்களுடைய சூழலை நமக்கு இந்த ஆன்மீக கல்வியினுடைய சிறப்பை நாம் மறந்துவிடக் கூடாது இதனால் கிடைக்கக்கூடிய உயர்வே கண்ணியத்தை இதன் மூலமாக நமக்காக ஜி வைத்திருக்கின்றதற்காக குறிப்பிட்ட ஒன்று எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து அலகா மாணவர்களுக்கு இலவசமாக அவர்கள் கல்வியை புகட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இது போன்ற கல்வி கூடங்கள் இன்னும் நம்முடைய சமூகத்தில் அதிகரிக்கப்பட தேர்ச்சி பெற்ற ஞானிகள் அறிவாளிகள் மேலும் மேலும் பரவிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் மிகப்பெரிய சதி திட்டம் இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு இஸ்லாத்தை அளிப்பதற்கு நபியுடைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெறுப்பை ஏற்படுத்துவதற்கு எத்தனையோ திட்டங்களை தீர்த்திக்கொண்டு அதற்காக வேண்டி நம்முடைய இஸ்லாத்திலே உள்ள மிக முக்கியமானவர்களை விலைக்கு வாங்கி அவர்கள் சொல்வதை விட ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை பற்றி பேசினா உலகம் கூட அது எடுபடும் அதற்காக வேண்டி உள்ள வாங்கி இஸ்லாத்தை பற்றி மோசமாக பேசுகின்றார் இவர்கள் எல்லாம் நவீன காலத்தில் இஸ்லாத்திற்கு குந்தகம் விளைவிப்பதற்காக வேண்டி மன்னியவர்களால் யூதர்களால் விலைக்கு வாங்கப்பட்ட பொருட்களாக இவர்கள் என்று கொண்டிருக்கிறார்கள் அவன் கூறுகின்றான் உலகத்தில் உள்ள எல்லா பெண்மணிகள் அவர் யூதலாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ பெண்ணாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி எல்லா பெண்ணையும் திருமணம் முடிக்கலாம் என்று ஒருவன் கூறிக்கொண்டிருக்கின்றான் மா மிக முக்கியமானவர்களை விளைத்துவங்க ஏற்படுத்துவதற்காக வேண்டி அந்நியவர்கள் பெரிய திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் நாம் நம்மையும் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் ஏன் முழு உலகத்தில் உள்ள முஸ்லீம்களை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பெரியார்களே கனவான்களே சகோதர்களே அதனால இதற்கு எந்தளவு நாம் உதவி செய்வதோடு அவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதோடு இந்த கல்வியினுடைய பொறுமதியை உள்ளத்திலே இருத்தி இதன் மூலமாக பாதித்துள்ளோடு சட்டி திட்டங்களை சொல்லிக் கொடுங்க அனுப்பி வைத்தார்கள் கல்வியின் மூலமாக உலகத்துடைய அனைத்தையும் அந்த சகாபாக்கள் பெற்றார்கள் அதற்கு அழிவோம் அவர்களுடைய சிறப்பை அறியாதவர்கள் யாரும் இல்ல ஆரம்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய அறிவுக்கு நிகர் அவர்களை என்று கூறலாம் அந்த அளவுக்கு அறிவுல இயற்கை பெற்றிருந்தார்கள் அதற்கு அழிவலாக பின்னால் அவர்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தான் சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் நான் என்னுடைய பணத்திற்கு ஜகாத் மாத்திரம் நாற்பதாயிரம் என்று சொன்னால் பெண்களுக்கு அழகான முறையில் கருதியில் அந்த பெண்மணிகளை வளர்க்க வேண்டும் குழந்தைகளை இஸ்லாமிய முறைப்படி வளர்க்க வேண்டும் நம்முடைய நடை உடைகளை இஸ்லாமிய முறைப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதோடு நாம் ஒன்றை மறந்துவிடக் நாம் கற்றிருக்கூடிய கல்வி மிஷமிக குறைவுதான் நினைக்காதீங்க ஓதி முடிக்கக்கூடிய மாணவர்கள் பட்டம் வாங்கக்கூடியவர்கள் ஏதோ ஓதி முடித்து இனித்தான் நம்முடைய ஆரம்பம் ஏதோ சில கிட்டாபுகள் எங்களுக்கு ஓடித்தரப்பட்டது ஒன்றுமே தெரியாது என்று உணர்வு இருந்தால் தான் அல்லாஹ் எத்தனையோ கல்விகளை ஞானங்களை கற்று தந்து கொண்டே இருப்பான் அவர்களது முக்கியதாயிரம் என்ன சொல்றீங்க ஒன்றுமே ஒன்று அதனுடைய வாக்களுக்கு கூட இன்னும் நாம் செல்லவில்லை எதிர்நோக்கின்றோம் அவசரப்படாமல் சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் அதற்கு முறையில் அவைகளை அணுகி நாமும் மற்றவர்களுக்கு நம்முடைய பேச்சுவார்த்தை முன்மாதிரியாக வேண்டும் என்று எிவை என்ற அந்த நல்ல நோக்கத்தை இந்த நல்ல சபையில் நல்ல நேரத்தில் வைத்துக் மன்னிச்சு நீ விரும்பக்கூடிய முறையிலே நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள நீக்கி हांचे जुमंग मगरी उंगली उळे उळेले इलंगले नी बोलिकमला மற்றும் <laughs> மனு அடங்கே இஸ்ல என்ற அது மாற்றும் இல்லை அது அபூரத்துக்கு அதிகாரம் உள்ளவனாக இருந்தான் ஒரு அதற்கு முறையாக ஆட்சி செய்து கொண்டிருந்தால் அந்த காப்பத்த முறையாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அந்த பெருமையால அதிகாரத்துக்கு அவன் சொன்ன மூசா இஸ்லாம் அவங்க வந்த பொழுது மூசா இஸ்லாம் பாருங்க ஆட்சியும் இல்ல அதிகாரமும் இல்ல பட்டம் பதவியும் இல்ல கையில இல்ல செல்வாக்கும் இல்ல பெருங்கையோடு வந்தார்கள் அவரு படைகளும் அதிகாரம் தெரியாமிகள் சிறுபான்புள்ள கட்டமைப்படுத்த நடக்குது நான் நினைச்சால் நினைக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுப்பேன் நினைக்கிறவங்களுக்கு தண்ணீர் கொடுக்காம நிறுத்திடுவேன் அந்த காலத்தை தண்ணி நீர் இறைவற்ற பெருமை அடிச்சாங்க நான் நாடுக அவங்களுக்கு ஆரம்பிச்சுடைய நண்பர்களே அந்த வந்தார்கள் அவங்களுடைய பணி இஸ்லாமிகள் சீரான்மையத்தில் கொஞ்சம் இருப்பேன் அவங்களுக்கு சொன்னாங்க ரெண்டு விஷயம் நீங்க பரிபூர்ணமான நம்பிக்கை தமக்கு தன்னுடைய பிரவீனத்தை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பிரவீனத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் எதனையும் சாதிக்கலாம் உண்மையான தாக்குதல் நீங்க வீடுகளை ஆக்கி நீங்க தொழுகிய நிலை நாட்டி கையில அதிகாரம் ஒன்றும் இல்லை கையில ஆட்சி இல்ல செல்வாக்கி இல்ல செல்வம் இல்ல ஆயுதம் இல்ல வெறுங்கதையோடு வந்தாங்க நண்பர்களே வா எல்லாம் பெற எல்லாத்துக்கும் விதவீதமானவங்க அல்லா நிச்சயம் தோல்வியிலேயும் உறுதியாக இருந்தார்கள் ஆட்சி அதிகாரம் அவருடைய படைகள் எல்லாத்தையும் அளித்து அல்லாஹ் மேலாகி காட்டினான் இது தீனுடைய தகவல்கள் பெரியார்களே சூட்டம் என்று சொன்னால் எந்த காலத்திலேயும் யார் தீனோடு வந்தார்களோ அவர்களை அல்லா மேலோங்க செய்தார் யார் தீன் இல்லாமல் மகளுடன் வெற்றி பெறுவோம் வந்தார்களோ அளவு பெருமல்ல அழித்து காட்டினார் அல்லா தண்ணீர் அழிச்ச வேணும் தண்ணீரை ஏன் அழிக்க வேணும் வேறொரு முறையில் ஆட்சி இருக்கலாமே அதிகாரத்தை மக்களுக்கு விதமான அதன் மூலம் தன்னுடைய உயர்வை மக்களுக்கு தெரியப்படுத்தினான் எனக்கு இந்த ஆட்சி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது இந்த நிர்வாக பொறுப்பு இருக்கிறது எனவே நான் நினைக்கிறதை செய்வேன் அல்லா தான் மூலமா பிராணிகள் மஹூக் காட்சிகள் மூலமாக உதவி பெற உயர்வு உயர்வடைய கண்ணியம் அடைய முயற்சி செய்கிறானோ அதிலேயே அது அழிவு அதன் மூலமே அழிப்பானே நம்ம அவட்சி பலத்தை வச்சு ஆண் முயற்சி செய்தான் அல்லாத ஆட்சி மூலமாக நாசமாக காட்டினான் திராவிதான் இதே போல பற்றியால் அவன் மிகப்பெரிய குரோடீஸ்வரன் மிக செல்வதி உள்ளவன் கையில ஒன்றும் இல்ல ஆயுதம் இல்ல வசதி இல்ல ஒன்றும் இல்லை இவன் கையில எல்லாம் இருக்கிறதே சல்லிய வீசினால் எதையும் செய்யலும் காசியை கொடுத்து எதையும் சாதிக்கலும் அதே மாதிரி மூசானை ஒரு பெரும் எதையும் செய்யணும் எனக்கு நம்பிக்கை ஒரு பெண்ணை ஏற்பாடு பண்ணினான் சகோதர நண்பர்களே எந்த செல்வத்தின் மூலம் அவன் கர்வம் பெருமைப்பட்டானோ எதையும் சாதிக்கலாம் என்று நம்பினானோ அந்த செல்வத்தாலே அல்லாணி மாளிகையோட சேர்த்துக்குள்ளே மகனுக்கு பேரான சோக நண்பர்களே அவனுடைய பதவி அவனுக்கு பெரிய ஒரு பதவியை கொடுத்திருந்தான் அவன் பெரிய ஒரு பதவி அவனுக்கு அவனுடைய பதவியை வச்சு அவன் நம்பிக்கை வந்துருச்சு என்னைய யாரால முட்டேலாது முட்டேலாது என்னையோட யாரால முட்டை வந்த தத்தி போற்றுவேன் அவனுக்கு அவ்வளவு அதிகாரம் செய்யலும் அவன் நம்பிக்கை வேளாண் சகோதரன் நண்பர்களே அல்ல அவன பதவியில வச்சு அவன் அழிச்சு காட்டினான் இதே சுருக்கம் அலைவசம் அவனுடைய வாழ்க்கை வச்சிருக்கிறார் வாரான வெறையோட ஈமானும் ஆமாலோட வந்தார்கள் கையில செல்வம் இல்ல அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு அதிகாரம் மிச்சம் பதவீனமானவர்கள் மாமாலோட வந்தார்கள் அபூஜைகள் அவன் மக்கான தலைவன் அபூஜனுக்கு பெரும் படைகள் அவனுக்கு பெரும் அதிகமான ஆட்கள் அவனுக்கு பெருத்த செல்வம் எல்லாத்திலையும் அபூஜையில் முன்னுக்கு இருந்தான் சில நாட்டு மக்கள் இருந்தா அரசர்கள சில அரசர்களுக்கு தாவத்துடைய கடிதம் அனுப்பினாங்க தாவத்துடைய கடிதத்தை அனுப்பி வச்சாங்க அவன் கடிதத்தை வாசி பார்த்தான் கர்வத்தின் காரணமாக ஆட்சி அதிகாரம் எனக்கு எதையும் செய்யும் ஏழு வசலம் ரெண்டு ஆடையும் அனுப்பி வச்சான் அவரை தவத் கடிதம் அவரே பெரியார உட்கார்ந்து அந்த அரசர் அரசர் உங்களுடைய கூட்டிகள் உடனே நபிசாதன் சிரிச்சு ஒன்று நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அடுத்த கூட்டிகள் வரப்பட்ட ரெண்டு பேரும் வந்தான் புறப்படுங்க போவோம் எங்க போவோம் எங்களோட ரப்பு என் அரசே யார் அவங்களோட ரப்புட மன்னர் விருத்தாள் நேரத்தில் அவர் செஞ்சிட்டாரு அவட மகனால அவர் மீது சாட்டி அவரை கொண்டு போட்டு ஆட்சிக்கு வந்துட்டாரு போய் பாருங்க அங்க போய் பார்க்க அரசனை மகன் கொண்டு போட்டு மகன் ஆட்சிக்கு வந்திருந்தாரு நபி சொல்லா துவா செஞ்சாங்க நபியாவுடைய தாவத்து கடித பிச்சு வீசினதுனால சொன்னாங்க எப்படி என்னுடைய தீனுடைய தாவத்துடைய கடிதத்தை அவன் பிச்சு வீச்சு வீசினானோ அல்லா அவருடைய ஆட்சியை பிச்சு வீசுவான் அப்படின்னு யார் அல்லாத தீனுக்கு தீனு இல்லாமக்கி தீன நாசமாக்கி கொண்டு துணியாவை பாதுகாக்க தென்னிப்பார்களோ அவருடைய துணியா தப்பாயம் அவர் அழிவது தீன நாசியாவை பாதுகாக்க போனால் அவருடைய துனியாவுக்கு அழிவது நபியாவட்ட வாயாலே சொல்லிட்டாங்க அது கொஞ்ச நஞ்சமான செல்வம் அல்ல அவன் பெரிய அந்த அரசன் மிகப்பெரிய ஒரு அரசன் அவரோட ஆட்சிக்குள்ள தங்கம் வெள்ளிகள் எவ்வளவு பெரிய செல்வம் மேலா்களை நண்பர்களே பிச்சு வீசினார் அவங்களுக்கு நாம் பாதுகாப்பு அடையலாம் உயர்வு அடையலாம் கண்ணியம் அடையலாம் அதன் மூலமா நாம் வெற்றி பெறலாம் என்று வந்தார்களோ அவ்வளவு பேரமல்ல தோல்வி அடைய வச்சு காட்டியிருக்கிறார் சகோத நண்பர்களே அல்ல அவர்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய விஷயம் என்றால் தீன்ல நிம்மதி கிடைக்க சொர்க்கிறதுக்குஸர் கணக்கு வாழ்க்கையில் எவ்வளவு தேவைகள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் பஞ்சம் பயங்கரவாதம் இதே போல நிம்மதி இன்ம வாழ்க்கையில சிக்கல்கள் பிரச்சனைகள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அதுக்கு வேணும் செல்வம் அதுக்கு வேணும் காசி பணம் அதுக்கு வேணும் பட்டம் பதவி அதுக்கு வேணும் ஆட்சி அதிகாரம் உலகத்துடைய நிலைமைகளுக்காக போறதை துனியா வேணும் துணியாவுடைய நல்ல நிலைமைகளுக்கு வேணும் துணியா தான் வேணும் ஆகராவுடைய விஷயத்துக்கு அது தீன் அது தொழுக நோம்பு தக்காத்து அமல்கள் நல்ல விஷயங்கள் இதெல்லாம் ஆகியவை அன்ப பெரிய கொண்டு கிடைக்கிறது கிடைக்கும் அது ஒன்று ஈமானோட செய்யணும் ஒன்று ஆளு நபியுடைய இந்த ரெண்டோட அதை பத்தி பண்ணவே தேவையில்லை ஏற்பாடு பண்ணுவான் எந்த அளவுக்கு அல்லத்துக்கு வாழ்க்கையில் நன்மைகளை தருவான் அதுல எந்த விதமான வித்தியாசம் ஏற்படாதே நீங்க ஒரு பாதையில செலவழிச்சாலும் ரஹ்மான்